சிகரம் தொட்ட பத்து மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டிருப்பீங்க இதில் அவங்க பின்பற்றின உத்திகளை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் வாழ்க்கையிலையும் பின்பற்றி உயர்ந்தால் அதுவே இந்த குறுந்தகடை வெளியிட்டதற்கான வெற்றியாக நான் கருதுகிறேன் மீண்டும் இன்னொரு குறுந்தகடு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது ராம்குமார் சிங்காரம் நன்றி வணக்கம்